அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒவ்வொரு முஸ்லீமின் ரத்தம் அவரின் கண்ணியம் அவரின் பொருள் அனைத்தும் மற்றொரு முஸ்லீமிடம் புனிதமானவையாகும் அதாவது எனவே அவற்றில் உரிமையின்றி தலையிடுவது விளக்கப்பட்டதாகும் என்று நபி சல்லாகும் அலேஹல் அவர்கள் கூறினார்கள் இரண்டு ஐந்து